ி அந்தராய்தாந்தபனமிய வைபவம் தம் நம் வபுஷி கஜரம் முகே மன்மே கிமம் மஹா குருபிரணு மகேஸ்வரம் தமை ஸ்ரீரவே நமோ குருராத் மூதவிமூரம் मातर महेशी करुणां तपः प्रभावाद्धि त्वदीय नीरे तप्रभावासुशी तदीयनी सिंधुपोते पूतो जननी भव गणी भूमौनुकंपयाप कस्ति तार वे द्या कदा निजानंदमहा विलीन चित् विचरा मीती श्रुतेवा सरदी गंगे मुनेरवानमचिदरसे घोषा श्रुति प्रसिद्ध ध्वनिषंब महेश करुणा त्वमेव गंगे सरतीन्दु हरिभक्ति सवित्री மாணு சவத்தீ பூமௌமேபரி தவரேவா சவித் சித்தியூனம் லகூயத் நோபி ஜானூதிதீப் சேமீந்திரை सकृतन विधूत द्वंद्वोहां विमल मृगक धार्यंबूजाले जयती धरणिध्ये पादर्थ विष्णु ம் ஆயுமா வாக்ோமோலமிச்சம் மாஹம் ப்ரமனியமாஸ்வராக்கணம் மேஸ்தமேயே மயிசே மயிச கேஷ் பத்தி மனா கேன பிரண பிரதமாக பிரைத்தயா கனேஷிதா வாசமிமா வதந்திச்சு கவுன முதல்மந்திரம் நேரடியாவே நம்மளை ஆத்மாபிச்சாரத்துக்கு அழச்சன்படுத்தும் ஆத்மா அபரோக்ஷமா நித்தியசித்தமான வஸ்து நமக்கு பிரகாசிச்சுடே இருக்கு ஆனா தெரியவேன் ஜத்து ீரம் இதுக்கெல்லாம் வாஸ்தவமாக பிரகாஷமே இல்லையானால் தெரியுது இதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம் எது இருக்கிற வஸ்துவோ அது தெரியலே தெரியலேங்கிறோம் எது இல்லாத வஸ்துவோ அது தெரியுது ஆனால் எதுக்கு இருப்பு இருக்கோ அது தெரியாது எது தெரியப்படுறதோ அதுக்கு இருப்பு கிடையாது இதுதான் ஒரு விஷயம் இப்போ பொங்கலையெல்லாம் எனக்கு தெரியுறது ஆனா உங்க எக்ஸிஸ்டன்ஸ் என்னால் அனுபவிக்கவே முடியாது ஒண்ணு தெரியும் நான் இருக்கேன்னு தெரியும் இருப்ப முடியாது அந்த இருப்பு அனுபவம்ங்கிறது இருப்பு தான் உங்களக்கு பார்க்கத்தான் முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது உங்கள சும்மா கண்ணால பார்க்கறது தான் கண்ணுங்கிற எடுத்தா நீங்க தெரிய மாட்டேங்க சப்தம் கேட்கலாம் முகரலாம் லாம் இந்திரியத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும் இந்திரியத்தாலும் நான் இருக்கேன் எனக்கு தெரியும் அந்த இருப்பு வஸ்துவிற்கே நாம கவனிக்காத ஒரு எலமெண்ட் இந்த அஸ்தித்வம் அஸ்தித்தேவ உபலப்தவியா உபனிஷத் சொல்றது ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம கவனத்தை பூரா உள்ள திருப்பணும் சொல்லி உள்ள திருப்பினா என்னத்தை பார்க்கணும் அதுதான் கொஸ்டின் உள்ள திருப்பினா என்ன பார்க்கணும் உபாசனைக்காக நாம மந்திரமோ ஏதோ ரூபமோ என்னத்தை உள்ள வச்சுக்கிறோம் அது ஒரு விதத்துல ஏமாற்றம் மனசு பல விஷயங்கள்ல போய் ரூபத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அதுலேருந்து இழுத்து ஒரு மந்திரமோ ஒரு ரூபமோ கொடுக்கிறோம் ஆனா வாஸ்தவமா நாம எதுக்கு கஷ்டப்படுறோம் தபஸ் பண்றோம்னா இந்த புலன்களை பூரா உள்ள திருப்பி அது உள்ள திருப்புறது கூட முக்கியம் இல்ல அந்த இருக்கக்கூடிய இருப்பு ஒண்ணு இருக்கு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளோட அஸ்தித்வம் அஸ்திதா மாத்திரம் வஸ்து அதை கவனிக்க சும்மா கேவலமான அந்த இருக்கின்றேங்கிற உணர்வு அந்த உணர்வை கவனிக்கிறதுக்கு தான் நெனைப்புகளை எல்லாம் நீக்கம் பண்ணி எண்ணெய் அலைகளை நிவர்த்தி பண்ணி அந்த சின்மாத்திரமான சன்மாத்திரமான பொருளை தேடுறோம் அங்க வேதாந்த சித்தாந்தம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து மனசு வந்து இதுவாவோ அதுவாவோ அலைஞ்சுட்டே இருக்கும் ரெண்டு விஷயம் தான் மனசுக்கு அலையறதுக்கு ஒன்னு வேற விஷயத்தை பத்தி திங்க் பண்ணும் இல்லாட்டா தன்னை பத்தியே திங்க் பண்ணும் எந்த விஷயத்துக்குள்ளேயும் தான் இருந்துட்டே இருக்கும் நான் நான்னாக்கா அது ஒரு இமேஜினரி நான் அதுக்குதான் சிதாபாசன் பேரு வேதாந்தத்துல ஒரு இமேஜினரி நான் உள்ள இருந்துட்டே இருக்கும் நம்மளை பத்தி நான் இவன் அவன் ஒரு கல்பனை கொடுத்துட்டு அதுலேயே உழண்டுட்டே நம்ம பாருங்கோ பேசினா பேசினா பேசினா திருப்பி திருப்பி திருப்பி அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன் நான் அதை பண்ணினேன் இதை அனுபவிச்சேன் அந்த ஒரு சிதாபாசனை விட்டு நம்மளால தாண்டவே முடியல தமிழ்ல வந்து ரொம்ப மோசமான ஆபாசமா இருக்குபா இல்லையா ஆபாசம்னா தோற்றம்னு அர்த்தம் அவ்வளோதான் வரும்னு கிடையாது ஆபாசம்னா அஸ்லீலம்னு அர்த்தம் இல்லை தோற்றம் வெறும் தோற்றம் வெறும் ரிஃப்ளக்ஷன் அப்படி இருக்கிற நம்மளை வச்சிருந்தது அதனாலதான் நம்மளை மறக்கிறதுக்கு தான் அந்த யத்னமே எல்லாம் வேதாந்தம் தெரிஞ்சுட்டுட்டும் அப்புறம் என்ன குறவு இருக்கு எனக்கு கிடைக்கலையே கிடைக்கல ஏன் குறவு வருதுன்னா குறவுக்கு ஒரு காரணம் தான் நாம மறக்கலை வித்யாரண்ய சுவாமிகள் சொல்ற எல்லாம் தெரிஞ்சு சிரவண மன்னனம் பண்ணிட்டு அப்புறம் ஏன் நிர்வத்தி வர்றதில்லைன்னாக்கா அந்த அகம்பிருத்தி விஸ்மரண யத்னஹாம் விதா இந்த அகம்பருத்தியை எப்படியாவது மறக்கணும்பான் ரமண பகவான் வந்து இந்த அகம்பருத்தி எங்கிருந்து வருது அதோட ஸ்வரூபம் என்னன்னு தேடினா அது மறைஞ்சு போகும் அப்படிங்கிற இல்லையா அந்த மறைஞ்சு போறதுன்னா என்ன மறக்கிறது ஒரு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்துதானா அந்த துன்பத்தை நீக்கம் பண்றதுக்கு ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறது நமக்கு ஒரு மெடிசின் இருக்கிறது வந்து மறவிதான் எந்த ஒரு ஸ்ட்ராங்கா நமக்கு வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்துரு துன்பம்ங்கிறது ஒரு ஒரு தாட்டு தானே எப்பமே துன்பம் வந்து முடிஞ்சு போனப்பறம்தான் வேதனை நடக்கிறத இருக்கிற வேதனையை விட முடிஞ்சு போனப்புறமோ இல்லாட்டா வரத்தை பத்தி இருக்கிற இமேஜினேஷனோ தான் இல்லையா அப்ப அந்த வேதனைய நீக்கம் பண்றதுக்கு ஹீல் பண்றதுக்கு பெஸ்ட் டானிக் ஒரு ஹெர்பு நமக்கு ஈஸ்வரன் என்ன கொடுத்துருக்கார் மரவிதான் இந்த மரவிங்கிறது ஈஸ்வரனோட ஒரு பெரிய பவர் ஆத்ம சாட்சாத்துக்கு காரணமும் மரவிதான் அது ரொம்ப அப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கும் ஸ் ஸ்மிருதி விஷயத்தை மறக்கிறதுக்கு இருக்கிற பவருக்கு பேர் சமாதி அந்த ஸ்வரூப ஸ்மிருதி உண்டாகிறது ஸ்வரூபத்தை இருக்கிற அனாத்ம வஸ்துக்களை மறக்கடிக்கிறது அந்த உள்ளேந்து மறக்கிறது எதுக்கு நமக்கு இந்த மரபின்னு ஒரு பவர் ஈஸ்வரன் கொடுத்திருக்கான் அப்படின்னாக்கா அனாத்மாவை மறக்கிறது அனாத்மாவை வந்து இல்லேன்னு நிஷேதம் பண்ணினாலும் ஞாபகத்தில் இருக்கும் அது இல்ல அப்படி எல்லாம் சொன்னாலும் ஞாபகத்தில் இருக்கும் அது இதெல்லாம் கிடையாது உலகம் கிடையாதுன்னு உலகம் இருந்துட்டே இருக்கும் சரீரம் கிடையாது அது இருந்துட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஸ்வரூப ஸ்மிருதிய உள்ள உத்பவம் பண்ணி பகவத் ஸ்மிருதிய உள்ள உணர்த்தி விட்டு இதர விஸ்மாரணம் அதை தவிர இருக்கிறத மறக்கடிக்கிறது அப்ப அந்த மறக்கடிக்கிறதுக்கு தான் சக்தி அந்த மறக்கிறதுக்கு தான் சமாதிங்கிறது அதே போல இந்த அகம்பிருத்தி விஸ்மரணம் இந்த அகம் பிருத்தி மறக்கிறதுக்கு என்ன பண்றோம் இப்படி போய் உலகத்தை மறந்து உடம்பு ஆக்சுவலா மறக்கத்தானே சொல்றோம் டக்கு டக்குன்னு போயிடுறது அப்புறம் நம்மளையும் மறந்தா தூங்கி விட்டோம் ஞாபகம் வந்து தானே எழுந்திருந்துட்டோம் திருப்பி வர்றது ஞாபகம் தானே இல்லையா அதே போல உணர்ந்து இருந்து கான்சியஸ் அபோகனம் ஸ்மிருதி அபோகனம் அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது அது ஸ்மிருதி பத்தத்தில் வச்சுக்கிறது இதர விஷயத்தை அபோகனம் பண்றது உள்ள இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படி அப்படிதான் அது வரணும் இப்போ நமக்கு வந்து நித்தியசித்தமாயிருக்கிற வஸ்து நம்ம ஸ்வரூபம் அது தெரியலங்குறோம் எல்லாரோட நம்ம ஸ்ரத்த கவனம் பூரா எதுக்கு வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கிற மனசை பலமாக உண்முகப்படுத்தி அந்த ஸ்வரூபத்துல இருப்பு மட்டுமா இருக்கிற நான் இருக்கின்றேங்கிற உணர்வை கவனிக்கிறதுக்கு மெதுவா சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு தடை என்ன இது அது இது அதுன்னு மனச அலைஞ்சிட்டு மலையாள ஆத்மோபம் முடிவு ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும் முதல் ஸ்லோகம் சொன்னேன் அறிவிலுமே கண்ணுகளஞ்சும் உள்ளடக்கி தெருதெரே வீணும் அணங்கி ஓதிடேனும் முடிவு ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும் இதுமல்ல தமிழ் தான் புரியும் உங்களுக்கு அதுமல்ல அசதமல்ல ூன்யமில்லை இதுவும் இல்ல அதுவும் இல்ல நிஷேதமணினா சூன்யமோ தோணும் அது இது அல்ல அசதமல்ல அஹம் சச்சிதமிருதம் என் தெளிஞ்சு சதசதி பிரதிபத்திய சத்தோமி மிருதுவாய் மிருதுவாய் அமர்ந்திடையல்ல எல்லாத்தையும் நஷேதம் பண்ணி ஓமிதி மிருதுவாய் மிருதுவாய் அமர்ந்திடே அந்த பிரணவத்தை சொல்லி அந்த துரிய வஸ்துல அந்த இருக்கக்கூடிய விசிராந்தி ஸ்தானத்துல அடங்கி இருக்கணும் அடங்கி ஒடுங்கி தன்னிலேயே தான் அடங்கக்கூடியதுக்கு சமாதி நெர்விகல்புத்தி அப்படின்னு பேரு சூக்மமான நெர்விகல்பாக்கியவா அப்போ நம்ம வந்து கவனம் வந்து கண்ணால செதறது காதால செதறது மூக்கால செதுறது வாயால செதுறது வெளியில போயிட்டே இருக்கு விகல்பம் உண்டு பண்ணிகிட்டே இருக்கு ஒரு விஷயம் வெளியிலேருந்து பார்த்தோம்னா அது உள்ள போய் ஒரு விறத்திய உற்பத்தி பண்றது கண்ணால ஒரு ரூபத்தை பார்த்தா அந்த ரூபம் அப்படியே உள்ள போறது மனசுல ஒரு விற்த்தி உற்பத்தி பண்றது பூர்வ ஸ்மிருதியிலேந்து அது என்ன பொருள் அப்படின்னு பேரு கொடுக்கறது அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அபிமானம் அதுல வந்து ஒட்டிக்கிறது இத தான் நாம தெரிஞ்சுக்கிறது பிரமா அப்படிங்கிறோம் இதையெல்லாம் பிரகாசப்படுத்தின்றி இதுக்கு பின்னால ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்தை கவனிக்கவே இல்லை இந்த சினிமாக்குள்ளேயே நாம சுத்தின் இருக்கோம் வெளியில் இருக்கிற விஷயம் அதை பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருள் அந்த சக்கரத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குமே தவிர இதுக்கு பின்னால ஒரு ஜோதி இருக்கு அந்த ஜோதியில கவனம் போயிடுதானால் இதை பார்க்கவே மாட்டோம் அந்த இருக்கும் இருப்பு அந்த சத்து சத்தாச்சித் சுக ரூப்தி சததம் எப்பவும் பிரகாசல் நம்மளோட நேச்சர் தான் அது அதை வந்து நம்மளால நிஷேதம் பண்ண முடியாது அது இல்லாமல் இருக்கவே முடியாது இருக்கிறது அதோட இயல்பு மீதி எதுக்குமே இருப்பு கிடையாது இப்ப கைய தெரிய அதுக்குள்ளையும் அகமஸ்மி நமக்கு வந்துட்டும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கிறோம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனடமி படிக்க வேண்டியிருக்கு நம்மளை பத்தி யாரோ ஒரு தன் எழுதி காட்ட வேண்டி இது லிவர் இது ஹார்ட் இது கிட்னி எத்தனை இல்லையா இதெல்லாம் போய் யாராவது படிப்பாளா என்னக்கா ரொம்ப வேடிக்கை இது ஜோதிஷம் மாதிரி தான் நீங்க படிக்கிற ஜோதிஷம் கிரகம் இருக்கு அந்த கிரகம் இருக்குங்கிற மாதிரி இங்க லிவர் இருக்குங்கிறான் கிட்னி இருக்குங்கிறான் ஹார்ட் இருக்குங்கிறான் அது இருக்குங்கிறான் அவன் ஜோதிஷின்னு சொல்றான் சனியினாலதான் கஷ்டங்கிறான் இவன் ஹார்டாலதான் கஷ்டங்குறான் ரெண்டும் நம்ம கையில சொல்யூஷன் இல்ல அவன் சொல்றான் இதுக்கு பரிகாரம் பண்ணுங்கிறான் இவன் மருந்துச்சு அப்படிங்கிறான் அப்ப இதெல்லாமே பார்த்தோமானா அனாத்ம வஸ்துக்கள் எல்லாமே அநாத்ம வஸ்து ஒண்ணுமே எது ஸ்வயமேவ தன்னிருப்பை நமக்கு தெரிவிக்காதோ அதுக்கு அநாத்மான்னு பேரு தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எது தானாகவே நமக்கு தெரிவிக்காதோ அது எல்லாம் அனாத்மா அப்படி பார்த்து தானா உடம்பு அனாத்மா மனசு அனாத்மா புத்தி அனாத்மா பிரபஞ்சம் அனாத்மா பயப்படாதீங்க நான் சொல்றேன்னு நினைச்சுக்க ஈஸ்வரன் அனாத்மா ஈஸ்வரன் உங்க கான்செப்டில ஒரு ஈஸ்வரன் இருக்கானே பாவனையில ஒரு ஈஸ்வரன் இருக்கானே அந்த ஈஸ்வரனும் அனாத்ம பதமா போயிடுவான் ஏன்னா அது நமக்கு ஆறுனே தெரியாது சாட்சா இருக்கிற ஒரு ஈஸ்வரன் உள்ள தானே தன் இருப்பை பிரகாசப்படுத்தின் அவர்தான் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறது இல்லையா நம்ம எங்கேயோ பாவனையில நோவெல்லாம் எழுதி வச்சு இருக்கிற ஈஸ்வரன் தான் உள்ள ஒரு ஈஸ்வரன் அஸ்தித்வமாத்திர பிரகாசமா உள்ள இருக்கான் சன்மாத்திரமா நைஷ்கர்மிய பாவேன விபர்ஜிதாக நமஸ்கரோமி கர்மாவையும் நிவர்த்தி பண்ணிட்டு ையும் தாண்டி ஸ்வயம்பிரகாசமாயிருக்கிற வஸ்துவுக்குமயம் பிரகாசாயம் விட்டுவிட்டு அந்த ஸ்வயம்பிரகாசமான ஜுவலிச்சின்றே இருக்கு தன்னிருப்பைதானே பிரகாசப்படுத்தின்றிருக்கு அதுக்கு ஒரு பொருளும் வேண்டாம் அதுக்கு கண்ணு காது மூக்கு தலை ஒன்னும் வேண்டாம் அது அஹம் அஸ்மி அஹம் அஸ்மி அஹம் அஸ்மி அப்படின்னு ஜொலிச்சல் இருக்கு ஆர்திரம் ஜுவலதி ஜோதி ரஹம் அஸ்மி ஆர்திரம் ஜோதி ஆர்திரம்னாக்கா ஆர்தம்னு அர்த்தம் ஹிருதயத்துல இருக்குன்னு அர்த்தம் ஹிருதிஸ்திதம்னு அர்த்தம் ஆர்திரம் ஜோதிகின்னா ரொம்ப ஆச்சரியம் ஜோதி எப்பவுமே ஆர்திரமா இருக்குமான்னு அக்னி எப்பாவது ஆர்திரமா இருக்குமா ஆர்திரம்னாக்கா ரொம்ப ஹிருத்யம்னு அர்த்தம் சுடும் ஆகம அகமர்ஷம் எல்லா பாவத்தையும் அது கழுவி கலந்துடும் அந்த ஜோதிய நாம போய் நம்ம கவனம் தான் நமக்கு இருக்கு அந்த கவனத்தை வெளியில சதறினோமான சம்சாரம் இந்த ஜோதியை வழங்கினோமானால் ஏதோ வள்ளல சொன்னிபாடு கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சல விண்ணாதிய விளக்கும் கண்ணாதிய பொறிக்கும் கண்ணாண கண்ணுக்கும் கண்ணா விண்ணுக்கும் விண்ணாயொரு பொருள் வேறு எண்ணாதி இருந்தபடி உள்நாடு உளத்து ஒளிரும் அண்ணாமலை ஆன்மா காணுமே அருளும் வேணுமே அருள் என்னதுன்னா குரு உபதேசம் தான் வேற ஒண்ணும் எங்கேயோ வெளியில் அருளை இன்வைட் பண்ணாதீங்க அருளும் வேணுமே அன்பு போணுமே அது குரு பக்தி பண்ணுங்கோ அப்படின்னா சிரவணத்துல ஸ்ரத்தையை கொடுங்கோன்னு அர்த்தம் அன்பு போனுமே இன்பு தோணுமே அந்த இன்பம் ஆனந்தம் அந்த வஸ்து பிரகாசமாக ஆத்மஸ்வரூபமா சதா ஜொலிச்சுடே இருக்கும் அந்த அந்த அந்த தட்சோப விஸ்பூர்ஜித மனசாயம் அந்த மனனும் பண்ண பண்ண அந்த அரணிய அப்படி இப்படி இப்படி அந்த க்ஷோபம் அப்படி ரெண்டுமா சேர்ந்து ஒரசற போது அப்படி ஒரு தீப்பறி வரும் அதுபோல ஹிரதயத்துக்குள்ள அந்த சித்தத்தை போட்டு அந்த முதல்ல மனசை உள்ள திருப்பணும் திருவாச்சகத்துல வரும் ஓயாது உழுகுவார் அப்படின்னு அந்த ஓயாமல் உழுகுவார் விடாம இடவிட இடவிடாம முதல்ல உள்ள பார்க்குறோம் என்னதான் இன்னும் சொல்றாரே பார்ப்போமே நமக்கு புரியலை இருந்தாலும் கண்ணையெல்லாம் பூட்டி உள்ள உட்காந்துண்டு வெளியில இருக்கிற இந்த இந்திரிய கதவை எல்லாம் சாத்தி உள்ள திரும்பி இந்த நான் யாரு இதுக்குள்ள யாரு இருக்கா இதுக்குள்ள இருக்கிற வஸ்து என்னது அப்படின்னு அந்த கதவு திறக்கிற வேற முட்டிகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் எல்லா துவாரங்களையும் அடைச்சு வச்சு உள்ள உட்காந்து இந்த உள்ள இருக்கிற தேவனை கூப்பிடுவோம் அந்த உள்ள இருக்கிற தேவன் யாரு கௌ தேவாதி எந்த தேவன் அப்படி பார்த்தா பாக்கிறான் காதால அப்படி கேக்குறான் மூக்கு முன்னாடி ஒரு பூ வச்சா மணக்கறான் இதெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள அந்த தேவன் இல்லையானா நடக்க மாட்டேங்கிறது அந்த தேவன் இருக்கிறது நடக்கிறது இதுதான் கட்டோபனிஷத்துல கூட அந்த குழந்தை யமன பார்த்து கேட்டுது யாரு யாருக்குள்ள ஏஎயம் பிரேத்தே விசிகிதா மனுஷே அஸ்தீ தேகே நாயம் ஏத்விதாஷ்டராஷ வரஸ்தீ எம் ரன்ஷாச்ச மைத விஜாதிமற்ற பரிசிஷியை தவன் உள்ள கண்ணால ரூக்கல ஏன்க மைதுனானு இந்த விஷய சுகங்களையெல்லாம் யாரு உள்ள இருந்து அனுபவிக்கிறான்னு யாரு இல்லைன்னா இந்த ஜடத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதோ அந்த தேவன் கௌதேவோயுணக்தி அந்த உள்ள இருக்கிற சேதனா வஸ்து ஆத்மா ஆத்ம சப்தத்தால வியபதேசிக்கப்படக்கூடிய அந்த பொருள் இருக்கு அந்த பொருளை உள்ள தேடி பார்க்கிறோம் அந்த ஸ்வரூபத்தை உள்ள நாடி பாக்கிறோம் அந்த நான் யாரு யாரு இதுக்குள்ள இருக்கேங்கிற உணர்வு ரூபமா ஒரு ஜோதி ஜொலிச்சிண்டே அது சுயம் பிரகாசம் அந்த அந்த இருப்புக்கு பேருதான் சமாதி அந்த ஸ்வரூபமே சமாதி ஸ்வரூபமே பகவானோட ஸ்வரூபம் அதுவே பிரம்ம அப்படின்னு எப்ப நாம ஆத்மி ஆத்மாகி பிரம்ம பிரம்மாகி பரா ஆத்மாகி பிரம்ம அப்படிங்கிற பிரத்யபிக் எப்ப வந்து முக்தி சங்கராச்சாரியர் சொல்றார் எந்த ஸ்டேட்ல எந்த தகதியில இருக்கிறத யாருக்கு இந்த அறிவு வந்தாலும் அப்ப முக்தன் அப்படின்னா ஆத்மாகி பிரம்ம பிரம்மாஹி பராக ஆத்மாதான் பரமேஸ்வர ஸ்வரூபம் எது உள்ள இருப்பு ஸ்வரூபமா அந்த அந்த பிரம்ம இந்த பிரம்ம பதத்தால சொல்லக்கூடிய அந்த பொருள் ஹதயத்துக்குள்ள பிரகாசிச்சுட்டே இருக்கு ஹிரதயத்துக்குள்ள அதுவேதான் அந்த பிரகாசிக்கிற வஸ்துவே தான் ஹிருதயம் அந்த ஸ்வயம் பிரகாசமானமான வஸ்து நமக்கு வெளியில இருக்கிற ஒரு உபகரணமும் இல்லாம தெரியறது அந்த கேவலானுபவ ஸ்வரூபமா இருக்கிற அந்த வஸ்துவே தான் ித்யம் பிர சமா அதே தேசிகன் நமக்கு காட்டிக் கொடுக்கறதே அந்த இருந்து விளங்கக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தான் குரு கிட்ட சிக்ஷனம் அனுசிக்ஷணம் எதுக்குனாக்கா இந்த பொருளை காட்டுறது முதல் மந்திரத்தில் ஸ்ருதி கேட்டது மனசு எதை தேடிந்து ஓடுறது எதனால அனுப்பப்பட்டு ஓடுறது அனுப்பப்படுற போதே அது தேடுறது அதுதான் அக்ஷரபண மாலையில் ஊர் சுற்றுளம் அந்த உளம் எந்தக்கு ஊர் சுற்றுறது உன் அழகை காட்டுற பார்க்கறதுக்கு அது எங்கேயோ தெரிஞ்சுன்றிருக்கு உன்னோட அழகான பொருளை பார்த்தா நிற்கணும் உன்னோட அழகு ஆத்மாவிலேயேதான் அழகு இருக்குன்னு தெரிஞ்சால் வெளியில் எங்கேயோ அலையாது ஆத்மாவிலேயேதான் சுகம் இருக்குது தெரிஞ்சா வெளியில் அலையாது ஆத்மாவில்தான் கம்ப்ளீட் செக்யூரிட்டி இருக்குது தெரிஞ்சால் அங்கேயே உட்காந்துருக்கும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பாருங்கோ லோகத்தில் எங்கெங்கே நம்ம பார்க்குறோமோ அங்கே நிற்போம் அழகெங்கே இருக்கோ அங்க நிற்போம் சம்ரக்னம் எங்கே இருக்கோ அங்கே நிற்போம் சுகம் எங்கே இருக்கோ அங்கே நிற்போம் ஏன்னா இந்த மனசுக்கு எங்கேயோ ஆரோ எழுதி கொடுத்துருக்கா இந்த மூணு இடத்துல போய் உக்காந்துக்கணும் அதுக்கு பேர் தான் சச்சிதானந்தம் சத்துங்கிற அம்சத்தில் சம்ரக்னம் இருக்கு ஏன்னா இருக்கும் அது சித்துங்கிற அம்சத்தில் அழகு இருக்கு சுகம் அறிவு இருக்கு ஆனந்தம்ங்கிற அம்சத்தில் சுகம் இருக்கு அம்சம் இல்லாது லட்சணத்துல சுகம் இருக்கு இந்த மூணு ஸ்வரூப லட்சணமும் ஆத்மாவில இருக்குறதோ அது வெளியில் அலையாது கூட விட்டு வெளியில வந்து வெளியில எங்கேயோ தேடுறது அலையிறது அந்த சக்தி விசேஷம் அந்த மனசோட ஸ்தூல ரூபம் தான் மனம் அப்படி விஜும்பணமாக தபசா செய்யத்தே பிரம்ம தத்துவிஜாயத்தே நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் முடிவில் தபச என்ன தபஸுங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் அதனாலதான் ரமண பகவான் அப்படி லக்ஷணம் சொல்லிவிட்டார் சங்கராச்சாரியர் வந்து மனச இந்திரியான ஐக்காகரிய சாதனா ரூபமா சொன்னார் பகவான் வந்து அகமயம் அகமபேதகம் நிஜபிபானகம் மகதிதம் தபோ ரமணவாகியம் அகங்கார உதிக்காம இருக்கிற நிலதான் தபசுன்னா காவியகண்ட கணபதி முனிவர் பகவான் கிட்ட தபஸ் என்ன அப்படின்னு கேட்டபோது இந்த சரீரத்துக்குள்ளே எங்கிருந்து அகம் அகம்னு தோன்றதோ ரொம்ப ஆச்சரியம் ஷரீரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த அகம் விற்த்திக்கு சரீரம் தான் ஸ்தானம் அகம்வருத்தி தான் ஷரீரம் இந்த அகம் விற்த்தி தான் நாடி நரம்பு எல்லாத்துக்குள்ளேயும் பிரவஹிச்சு சரீரமாகவும் மனசாகவும் பிராணனாகவும் எல்லாம் நிற்கிறது அதனால இந்த அகம் விற்த்தியை நாம் நாட நாட நாட நாட ஷரீரத்தில் இருக்கக்கூடிய அக அபிமான வர்த்திகள் எல்லாம் வித்ரா அதனால இந்த அகம்வர்த்தி எங்க உதிக்கிறதுன்னு பார்த்தா அது உதிக்கிற இடத்துல போய் ஹிருதத்திலேருந்து உதிக்கிறது ஹிருதயத்துல அடங்கிறது அந்த சுஷிரம் தெரியும் அதுதான் தபஸ் அப்படின் அந்த மாதிரி இருக்கிற ஞான தபஞான தபஸ் உள்ள இருக்கிற வஸ்து பண்ணிகிட்டே இருக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம தேவதைகள்லாம் கூட தபஸ் பண்ணிட்டு இருக்கா பிரம்மா உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் நாராயணன் தபஸ் பண்றார் சிவன் தபஸ் பண்றார் எல்லாரும் தபஸ்லதான் இருக்கா என்ன ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமே என்ன தபஸ் தான் தபோ பிரம்மேதி தபசே பிரம்ம்தான் அதனால ராமாயணத்துல கூட சொல்லுவார் தபஸ்வாத்தியம் தபஸ்விதாம்பரம் தொடங்குறதே தபஹான்னு தொடங்கியது நாரதம் பரிபப்ரச்ச நாரதன் கிட்ட கேட்டார வாழ்வீகி என்ன தபா பப்ரச்சு தப கேட்டாராம் தபாங்கிறது அர்த்தம் பிரம்ம்தான் தபஸ்வரூபம் தான் தபஸ் ஆத்மா தான் தபஸ் தான் தபஸ் அதனால தபா அப்படிங்கிறது ஞான விஷயத்துல வரபோது ஒரு கிரியை இல்லை தபஹாங்கிறது ஒரு ஸ்திதி ஸ்வரூப நிஷ்ட அந்த ஆத்மனிஷ்டுக்கு பேரு தபஸ் அதனால தபஹாப பிரச்சனை